அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து சிமானுவேல் இந்த சிந்தனையின் தலைப்பு அன்பு நாம் பூக்களாகத்தான் இருந்தோம் ஆனால் நார் கிடைக்காததால் மாறி போனோம் நாம் நீராகத்தான் இருந்தோம் ஆனால் பானை இல்லாததால் வலிந்து போனோம் நாம் கோட்டையாகத்தான் இருந்தோம் பராமரிப்பு இல்லாததால் இடிபாடுகளுடன் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் கடந்த காலத்திலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாடு முன்னேற இயற்கை வளங்கள் மட்டும் போதாது மனித வளங்கள் அவசியம் எல்லா மனங்களும் எல்லா இதயங்களும் இணைந்தால் முன்னேற்றம் எளிதில் நாம் வசப்படும் நம்மை இணைக்கின்ற பாலங்களாக நம்முடைய அன்பு மட்டுமே இருக்கும்போது இவை நிச்சயம் சாத்தியம் வாழும் வாழ்வில் செய்யும் செயலில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம் சிந்திப்போம் நன்றி